நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் அன்பு வணக்கம் இன்றைய பாடல் கிராமத்து உணர்வுகளோடு அதே கிராமத்து பாணியில் கிராமத்து சொற்களோடு தன்னுடைய காதல் உணர்வை மிக துடிப்பாக அந்த கிராமத்துக்கள் வெளிப்படுத்துகிறாள் அதற்கு இணங்காமல் அவளை விட்டு விலகி விலகியே செல்கின்றார் ஆனால் அவள் விட்ட பாடில்லை அப்படிப்பட்ட ஒரு பாடல் சூழல் கவிஞர் கண்ணதாசனால் எழுதப்பட்டிருக்கிறது பி சுசிலாவின் குரலிலேயே இந்த பாடல் அமைகிறது ஆத்தோர மரம் இருக்கு காத்தாட இடம் இருக்கு ஆளான பொண்ணு இருக்கு கண்ணு மிஞ்சா என்று அந்த பாடல் ஒரு சொந்தத்தோடேயே ஆரம்பிக்கிறது அதிலே ஜல்லிக்கட்டு காளைகளை அள்ளி கட்டும் கைகளுக்கு என்னை கட்ட தெரியலையா கண்ணு மிச்சா என்றொரு வினாவை வைக்கிற இடமும் மிக நன்றாக இருக்கு அது மட்டுமல்ல கனவிலிலே எனக்கு ஒரு நினைப்பு நீ பக்கத்தில் இருப்பதை போல் ஒரு விதமான மன உணர்வு அதே மகிழ்ச்சியிலே நான் இருக்கிற பொழுதே கண்விழித்து பார்க்கையிலே உன்னை காணவில்லை வெள்ளனையே நீ போயிட்டையா சொல்லு மச்சா என்று கேட்கிற இடம் அந்த தென் மாவட்டத்து பகுதியைச் சேர்ந்த சொல் வழக்கு இதிலே தலூக்கிய லாங்குவேஜாக அற்புதமாக வந்து விழுந்திருக்கும் நம் பகுதியிலே அதை விடியற் வெட்ட வெடியாலை என்றும் அதிகாலை நேரத்திலேயே என்றும் என்றெல்லாம் பொதுவாக ஆனால் மதுரை நெல்லை மாவட்ட பகுதிகளில் வெள்ளனை என்று சொல்லுவார்கள் அப்படி என்றால் விடியல் நேரத்திற்கு முன்பே அதிகாலை நேரத்திலே நீ எழுந்து போய்விட்டாயா என்று அவள் கேட்கக்கூடிய அந்த தொடுக்குத்தனமான வேகம் அவளுடைய காதலை அவரிமிதமாக எடுத்துக்காட்டும் காதலுற்ற பெண்ணாக ஜெயலலிதா அவர்களும் அந்த காதலுக்கு பிடி கொடுக்காத இளைஞனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நடித்திருப்பார்கள் இந்த பாடல் குரு தட்சணை என் படத்தில் இடம்பெற்றது கிராமும் ஒருவிதமான கதகதத்தை கேட்கிறவர்கள் உள்ள கிளிலே சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு இதோ இந்த பாடல் வருகிறது கேட்டுச் சொல்லுங்கள் நேயர்களை பேசினே கண்டமச்ச இப்படி பார்த்தா என்ன மச்சாம் தூங்கையில் ஒன்னெனப்பு அஹா அஹாஹா தூங்கையில் ஒன்னெனப்பு தொத்தது போல் ஒரு கனவு தூங்கையில் ஒன்னெனப்பு தொத்தது போல் ஒரு கனவு விடிக்கும்போது காணலையே கண்ணமச்சா Come uh on. -huh. Bye-bye.